ஓம் தத்து சத் பரப்பிரமனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகன் ஆறு முகன் நம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே பெருச்சிற்றம்பலம் வேதத்தில் கர்மம் பக்தி ஞானம் என்ற மூன்று பிரிவுகள் இருக்கின்றன வேதத்தில் கர்மம் பக்தி ஞானம் என்று மூன்று பிரிவு இருக்கின்றது அதனை கர்மகாண்டம் என்றும் பக்திகாண்டம் என்றும் ஞானகாண்டம் என்றும் சொல்லப்படுகிறது அதன் கர்மகாண்டம் பக்திகாண்டம் ஞானகாண்டம்னு சொல்லப்பட்டிருக்க கர்மகாண்டமும் பக்தி என்று சொல்லப்படுகின்ற உபாசனா காண்டமோ இது பூர்வ மீமாம்சை என்று சொல்லப்படுகிறது கர்மகாண்டமோ பக்தி என்று சொல்லப்படுகின்ற உபாசனா காண்டமோ இந்த இரண்டும் சேர்ந்து பூர்வ மீமாசை என்று சொல்லப்படுகிறது உத்தரமீமாசை என்று சொல்லப்படுகிறது அதுவே உபனிசத்து அதுவே வேதாந்தமாகும் அதே உபனிஷத்து அதுதே வேதாந்தம் கர்மகாண்டத்தை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் முன்வகுப்பில் சஞ்சீத கர்மோ ஆகாமிய கர்மம் பிராரத்த கர்மம் என்ற மூன்றையும் நம்ம பார்த்தோம் முன்னா இதுக்கு முதல் வகுப்பில் நம்ம சஞ்சீத கர்மம்னா என்ன ஆகாமிய கர்மம்னா என்ன பிராரத்த கர்மம்னா என்ன என்று நம்ம விரிவாக பார்த்தோம் கர்மத்தை செயல் என்றும் வினை என்றும் காரியம் என்றும் சொல்லலாம் இப்போ கர்மம் அப்படின்னாலே உலகத்தில் ஒரு வழக்கில் சொல்கிற கர்மம் பிடிச்ச பயங்கிறார் கர்மம் பிடிச்ச பய அப்படின்னா கர்மங்கிற சொல்லுக்கு அர்த்தமே வந்து செயல் என்றும் வினை என்றும் தொழில் என்றும் காரியம் என்று சொல்லாம் அதனால் கர்மம் பிடிச்சவ அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கர்மங்கிறது மக்களிடத்துல தீயவற்றை கர்மம் என்று சொல்லுகிறார்கள் கர்மம் என்றாலே செயல் அது வந்து நல்ல செயலும் இருக்குது தீய செயலும் இருக்குது அதை நம்ம முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் வாக்கு காயம் ஐயோ மூன்றும் திரிகரணம் என்று சொல்லப்படும் நம்மகிட்ட மனசு இருக்கு வாக்கு இருக்கு காயம் காயம்னா உடம்புன்னு அர்த்தம் இது மூன்றுமே இருக்கின்றது மனம் வாக்கு காயமுன்னு சொல்கிறது காயம்னா உடம்புன்னு அர்த்தம் இந்த மூணுமே திரிகரணம்னு பேர் இந்த திரிகரணங்களும் கர்மம் செய்கின்ற கருவியாகும் இந்த மூன்றுமே கர்மம் செய்கின்ற கருவியாக இருக்கின்றன மனம் வாக்கு காயம் மூன்றுமே தொழில் பண்ணக்கூடிய கருவியாக இருக்கின்றன மனசுனால் நினைக்கிறதும் கர்மம் வாக்குனால பேசுறதும் கர்மம் காயம் அதாவது உடம்புனால செய்வதும் கர்மம் என்று சொல்லப்படுகிறது மனசனால் நினைக்கிறதும் கர்மம் தான் வேறு வாக்குனால நினைக்கிறது சொல்றதுக்கும் கர்மம்னு பேர் காயம் அல்லது உடம்பு நாள் செய்வதும் கர்மம் என்று சொல்லப்படுகிறது நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் உடம்புனால செய்கிறது செயல்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கர்மம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசனால் நினைக்கிறதும் கர்மம் வாக்குனால் பேசுகிறதும் கர்மம் உடம்புனால செய்யறதும் கர்மம் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சாஸ்திரத்தில் பொதுவாகவே கர்மங்களும் மூன்று வகையாக பிரிக்கின்றன புண்ணிய கர்மம் பாவகர்மம் மிச்சிர கர்மம்னு மூன்று பிரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புண்ணிய கர்மம் பாவகர்மம் விச்சிர கர்மம் என்று மூன்று கர்மங்கள் இருக்கின்றன நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாவபுண்ணியம் ரெண்டுந்தே இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மிச்சிர கர்மம்னு ஒன்று இருக்குது அதாவது என்னான்னு பாவமும் புண்ணியமும் கலந்து செய்கிறதுக்கு மிச்சிர கர்மம்னு பேர் சரி இப்போ நம்ம புண்ணிய கர்மம் மனசினால் செய்யக்கூடிய புண்ணிய கர்மத்தை பற்றி நம்ம எதுன்னு பார்க்கலாம் மனசுனால செய்யக்கூடிய புண்ணிய கர்மம் அப்படின்னு எதுன்னு பார்க்குறோம் இறைவனை உலக மக்கள் நலமுடன் வாழ நம்ம நினைக்கிறது அதுக்கு ஒரு புண்ணியம்னு பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நலமுடன் வாழ நம்ம நினைக்கிறதுக்கு நினைக்கிறது அது ஒரு புண்ணியம் எல்லா உயிரோ இடத்துலையும் அன்பு செலுத்துறதும் அது ஒரு புண்ணியம் எல்லா உயிரோடத்திலையும் அன்பு செலுத்துறதும் ஒரு புண்ணியம் அதுக்கடுத்து பக்தி ஞானம் வைராக்கியம் அடைவதற்கு மனசினால நம்ம விசாரணை பண்றோமே இதுக்கும் புண்ணியம்டே பேர் புண்ணியம்னு எடுத்துக்கொள்ளலாம் பக்தி ஞானம் வைராக்கியம் அடைவதற்கு மனசினால விசாரணை செய்கிறதுக்கு அதுக்கும் புண்ணியம்னு பேர் சத்துவகுணத்தோடு இருக்கிறதுக்கும் அதுக்கு புண்ணியம் தான் பேர் நம்ம சென்ற வகுப்புகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம் சத்துவகுணத்தோடு இருக்கிறதுக்கு புண்ணியமனு பேர் இவையெல்லாம் மனதினால செய்யக்கூடிய புண்ணிய கர்மங்கள் பார்த்துருக்கோம் சரி அடுத்து மனதினால செய்யக்கூடிய பாவ இருக்கு மனசுனால செய்யக்கூடிய பாவ கர்மங்கள் சதா பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் உலக விஷயத்தையே சிந்தித்து கொண்டே இருக்கிறதுக்கு அது பாவந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தவர்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதும் அதுக்கும் பாவம்டையும் பேர் அடுத்தவர்களை சிந்திக்கிறது வேதம் சாஸ்திரம் இவைகளுக்கு விரோதமான கருத்துக்களை சிந்திக்கிறது வேதம் சாஸ்திரம் இவைகளுக்கு விரோதமான கருத்துக்களை நம்ம சிந்தித்து கொண்டு பாவம் வந்து செய்ய பாவம் என்று சொல்லப்படுகிறது காமக்குரோதாதியாகிய பேராசை பொறாமை போன்ற குணங்களை உடையதாய் இருப்பது காமக்ரோதாதி பேராசை பொறாமை இது இந்த குணங்களை உடையதாக இருக்கிறது அதாவது இரஜோ குணத்தோடு இருப்பது இது இவைகள்லாம் மனதனால் செய்யக்கூடிய பாவக்கர்மங்கள் மனதனால் செய்யக்கூடிய பாவகர்மங்கள் முதல்ல மனதினால் செய்யக்கூடிய புண்ணிய கர்மத்தை பார்த்தோம் இப்பொழுது மனதினால் செய்யக்கூடிய பாவகர்மத்தை பார்த்தோம் அடுத்து மனதினால் செய்யக்கூடிய மிச்சிர கர்மம் ஜபம் தியானமெல்லாம் பண்ணுறோம் இப்படி பண்ணும்போது வியாதியை பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் பொருளை பற்றியும் நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே இதுக்கு இவை போன்றவை மனதினால் செய்யக்கூடிய உச்சகர்மமாகும் ஜபத்தியானம் பண்ணும்போதெல்லாம் வியாதி பொருளாதாரம் பிரச்சனையை பற்றி என்ன வந்து கொண்டே இருக்குன்னு வச்சுக்கிருவோம் அப்போ இதுக்கு மனதனால செய்யக்கூடிய மிச்சரகர்மம் மிச்சரகர்மம்னா ரெண்டும் புண்ணியபாவம் கலந்துருக்குதுன்னு அர்த்தம் மனதனால செய்யக்கூடியத இது கடுத்து வாக்குனால செய்யக்கூடிய புண்ணியகர்மம் வாக்குனால செய்யக்கூடிய புண்ணியகர்மத்தை பார்க்கலாம் வேதம் ஓதுறது சுவாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணுறது காயத்திரி ஜபம் பண்றது பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்களை ஜபம் செய்கிறது பகவத்து நாம கீர்த்தனைகள் செய்கிறது பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றது இவை போன்றவை வாக்கு செய்யக்கூடிய புண்ணிய கர்மங்கள் வேதம் ஓதுறது சுவாஸ்திரத்தை மனப்பாடம் பண்றது காயத்திரி ஜபம் பஞ்சாட்சர ஜபம் முத முதலிய மந்திரங்கள் இவை போன்று நிறைய மந்திரங்கள் நமக்கு எதுக்கு மன லயமாகுதோ அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறது பகவத் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது கீர்த்தனைகள் செய்கிறது இவைகள்லாம் பிறருக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய கருத்துக்களை சொல்கிறது அது நல்லா அட்வைஸ் சொல்கிறது இவை போன்றவை வாக்கு நாள் செய்யக்கூடிய புண்ணிய கர்மங்கள் இந்த கால புண்ணியங்கள் வாக்கு நாள் செய்யக்கூடிய பாவத்தை அடுத்து பார்ப்போம் எப்போது பெரியோர்களை ஞானிகளை மகான்களை தூசிப்பது அதாவது பெரியவர்களை ஞானிகளை மகான்களை இவங்களெல்லாம் அவமரியாதை பண்ணுறது தூசிக்கிறது அதாவது தூசிக்கினா திறகுதுன்னு அர்த்தம் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நிந்தை செய்வது நிந்தை செய்வதுனா திறதுன்னு அர்த்தம் அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்வது நேரடியாக குறை சொல்லாமல் மறைமுகமாக குறை சொல்வது அப்புறம் பொய் சொல்வது இவை போன்றவைகள்லாம் வாக்குனால் செய்யக்கூடிய பாவ வாக்கு நாள் செய்யக்கூடிய பாவக்கர்மங்கள் எப்போதும் பெரியோர்களை ஞானிகளை மகான்களை தூசிக்கிறது அதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நிந்தை செய்கிறது அதாவது திறது அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்வது நேரடியாக குறை சொல்லாமல் மறைமுகமாக குறை சொல்வது பொய் சொல்வது இவைகள்லாம் வாக்கு நாள் செய்யக்கூடிய பாவக்கர்மங்கள் வாக்குனால் செய்யக்கூடிய மிச்சிர கர்மங்களை பார்க்கலாம் வேதம் ஓதும்போதும் சுவாஸ்திரம் பாடம் பண்ணும்போதும் ஜபம் முதலிய ஜபம் செய்யும் போதும் உலக உபகாரங்களை பேசுறது வேதம் ஓதுறத சுவாஸ்திரம் பாடம் பண்ணுற போது ஜபம் பண்ணும் போதெல்லாம் உலக உபகாரத்தில் ஊடக பேசுகிறது இதுகெல்லாம் மிச்சிரகர்மம் வாக்குனால செய்யக்கூடிய மிச்சிர கர்மம் அதுக்கடுத்து உடம்புனால செய்யக்கூடிய புண்ணிய கர்மத்தை நம்ம பார்க்கலாம் புண்ணிய தீர்த்தம் ஸ்நானம் பண்ணுறது அதாவது குளிக்கணும் ஸ்நானம்னா குளிக்கிறதுனு அர்த்தம் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம தீர்த்தம் ஆடுதல் அப்புறம் குரு வந்து தரிசனம் பண்ணுறது கடவுளை தரிசனம் பண்ணுறது அங்க பிரதட்சணம் பண்ணுறது அதாவது அங்க பிரதட்சணம்னா அப்படியே சுற்றி வர்றது உருண்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லை அது அங்க பிரதட்சணம்னு பேர் புண்ணிய தளத்துக்கு பாத யாத்திரை சொல்கிறது இவை போன்றவைகள்லாம் உடம்புனால செய்யக்கூடிய புண்ணிய கர்மங்கள் இவை போன்று இன்னும் நிறையா இருக்கின்றன அதெல்லாம் உடம்புனால செய்யக்கூடிய புண்ணிய கர்மங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புண்ணிய தீர்த்தம் ஆடுறது குருவை தரிசனம் பண்றது கடவுள் தரிசனம் அங்க பிரச பிரதட்சனம் புண்ணிய தளத்துக்கு பாத யாத்திரை செல்லுதல் இவை போன்றவைகளாம் அதுக்கடுத்து உடம்புனால செய்யக்கூடிய பாவ கர்மங்கள் சதா காலமும் பிறரை வருத்துவது துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறது மிருகங்களை துன்பப்படுத்துறது பரஸ்திரிகளை கூடுவது களவு செய்வது துஷ்டர்கள் அதாவது தீயர்களை அவர்களிடம் சேர்ந்து கொள்வது இவைகள்லாம் உடம்புனால செய்யக்கூடிய பாவகர்மங்கள் நிறையா இருக்கிறது உடம்புனால செய்யக்கூடியதெல்லாம் சதா காலமும் பிறரை இம்சப்படுத்துறது துன்பப்படுத்துறது மிருகங்களை துன்பப்படுத்துறது பரிசிரியலை கூடுவது கலவு செய்வது துஷ்டர்கள் தீயோர்களிடம் சேர்ந்து கொள்வது இதுகெல்லாம் உடம்பு நாள் செய்யக்கூடிய பாவச்செயல்கள் கல் காமம் பொய் கொலை கல் இதுகெல்லாம் குடிக்கிறது இதுகெல்லாம் பாவச்செயலோடு சேர்ந்தது உடம்பு நாள் செய்யக்கூடிய பாவ உடம்புனால செய்யக்கூடிய அடுத்த மிச்சிர கர்மத்தை பார்க்கலாம் அன்னதானத்துக்கு மட்டும் பிராமணாவை அழைச்சி அன்னதானம் வழங்குறது ஏதோ சொல்லியிருப்பாக பரிகாரம் அதுக்காக பிராமணனை கூப்பிட்டு அன்னைக்கு மட்டும் ஒரு அன்னதானம் பண்ணுறது அடுத்த ஒரு பொருளல் பொருள்களை திருடி தண்ணீர் பந்தல் வைக்கிறது அன்னதானம் செய்யறது கோவில் கட்டுறது குளம் வெட்டுறது மடம் முதலான வகை கட்டுவது இப்படிலாம் இருக்குது அன்னதானம் வழங்கிறது அதாவது அடுத்த ஊரில் பொருளை திருடி தண்ணீர் பந்தல் வைக்கிறது அன்னதானம் செய்வது கோவில் கட்டுதல் குளம் மட முதலான வகை கட்டுதல் இதுகெல்லாம் மிச்சிர கர்மங்கள் உடம்பினால் செய்யக்கூடிய மிச்சிர கர்மங்கள் பெருளுடைய பூமியை அபகரித்து கோவிலுக்கு மடத்துக்கு கொடுக்கறது இவை போன்றவைகளாம் சாதாரணமாக போலமு கடை தேங்காய் எடுத்து வலிப்புள்ளையாருக்கு உடைத்த கதையும் பாக இவருக்கு என்ன புண்ணியம் அது உடம்புனால செய்யக்கூடிய மிச்சிர கர்மங்கள் கொஞ்சம் புண்ணியம் இருக்கு இருந்தாலும் அது மிச்சிர கர்மத்தோடு சேர்ந்தது சரி இப்போ நம்ம ஒது கர்மங்களை பார்த்தோம் மனசனால் செய்யக்கூடிய புண்ணிய கர்மம் மனசனால் செய்யக்கூடிய பாவகர்மம் மனிதனால் செய்யக்கூடிய மிச்சிர கர்மம் அப்புறம் வாக்குனால் செய்யக்கூடிய புண்ணிய கர்மம் வாக்குனால் செய்யக்கூடிய பாவகர்மம் வாக்குனால செய்யக்கூடிய மிச்சிர கர்மம் அதுக்கடுத்து உடம்புனால் செய்யக்கூடிய புண்ணிய கர்மம் உடம்புனால செய்யக்கூடிய பாவகர்மம் உடம்புனால செய்யக்கூடிய உச்சிர கர்மம் என்று ஒம்பது வகையாக நம்ம கர்மாக்களை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம விசாரித்து தெரிந்து கொண்டோம் இதில் மனதினால செய்யக்கூடிய புண்ணியகர்மம் வாக்குனால செய்யக்கூடிய புண்ணியகர்மம் உடம்புனால செய்யக்கூடிய புண்ணியகர்மம் இவைகளெல்லாம் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கிறது அதனால் நமக்கு நமக்கு இன்பம் உண்டாகும் புண்ணியத்தினால இன்பம் உண்டாகும் அதுக்கடுத்து மனதனால செய்யக்கூடிய பாவகர்மம் வாக்குனால் செய்யக்கூடிய பாவகர்மம் உடம்புனால் செய்யக்கூடிய பாவகர்மம் இவைகளெல்லாம் தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முடிந்த முடிந்தளவு புண்ணியமே நம்ம கடைபிடிக்க வேண்டும் செய்ய வேண்டும் அப்படி ஏன்னு கேட்டால் புண்ணியத்தினால இன்பமும் பாவத்தினால துன்பமும் மிச்சிரத்தினால மிச்சிரகர்மாவதுனால இன்பமும் துன்பமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன அதனால் நம்ம வந்து முடிந்தளவு புண்ணியத்தைவே செய்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு அடுத்து கர்மமாக சாஸ்திரத்தில் இரண்டு வகையாக மேலும் பிரிக்கிறார்கள் பிரிக்க சொல்லப்பட்டிருக்கிறது விகித கர்மம் நிசித கர்மம்னு ரெண்டு இருக்குது விகித கர்மம் நிசித கர்மம்னு இருக்குது விகித கர்மம்னா என்னான்னு கேட்டால் இதனை சுபகர்மம் என்றும் நல்வினை என்றும் சொல்லலாம் எதை விகித கர்மத்தை சுபகர்மம் சுபகர்மும் சொல்லலாம் நல்வினை என்றும் சொல்லலாம் நிசித கர்மத்தை வந்து இதுன்னு அசுபகர்மம் என்றும் தீவினை என்றும் சொல்லலாம் அதான் விளக்கப்பட்ட கர்மம் என்றும் சொல்லலாம் நிசித கர்மத்தை நிசித கர்மத்தை அசுப கர்மம் என்றும் தீவினை என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாக நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற வினை நல்வினை என்றும் தீய எண்ணத்தோடு செய்கின்ற வினை தீவினை என்றும் சொல்லப்படும் நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற வினை நல்வினை என்றும் தீய எண்ணத்தோடு செய்கின்ற வினை தீவினை என்றும் சொல்லப்படும் நல்வினை நன்மை பயக்கும் தீவினை தீமையை கொடுக்கும் நல்வினை நன்மை பயக்கும் தீவினை தீமையை கொடுக்கும் வினையிட்டவன் வினையை அறுப்பான் திணையிட்டவன் தினையாறுப்பான் என்பது பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் வினையிட்டவன் வினையறுப்பான் திணையிட்டவன் திணையறுப்பான் என்பது பழமொழி அப்போ விகித கர்மம் நிசித கர்மத்தை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் இதில் இது இல்லாமல் நம்ம குளிக்கிறது நடத்தல் உணவு உண்டுதல் போன்ற இயல்பானதும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய கர்மம் உதாசீன கர்மம் என்று சொல்லப்படும் இதை கர்மத்தில் எடுத்துக்கிற மாட்டார்கள் குளிக்கிறது நடக்கிறது உணவு ஊன்றது இதெல்லாம் இயல்பாக நம்ம செஞ்சுக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்கிறோம் அப்படிப்பட்ட கர்மம் உதாசீன கர்மம் இதெல்லாம் கர்மத்தில் வந்து சேராது இதை நம்ம தெரிஞ்சுக்கறோம் இதுக்கு அடுத்து இந்த விகித கர்மத்தை நான்கு பிரிவாக பிரிக்கப்படுகிறது விகித கர்மத்தை நான்காக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் காமிய கர்மம் பிராயசித்த கர்மம்னு நான்கு பிரிவாக இருக்கின்றன நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் காமிய கர்மம் பிராய சித்த கர்மம் என்று நான்கு இருக்கின்றன நித்திய கர்மம்னா என்னான்னு பார்க்கலாம் தினந்தோறும் செய்ய வேண்டும் என்று விதித்துள்ள சந்தியாவந்தனம் முதலிய கர்மம் நித்திய கர்மம் எனப்படும் தினந்தோறும் செய்ய வேண்டியது என்று விதித்துள்ள சந்தியாவந்தனம் முதலிய கர்மம் நித்திய கர்மம் என்று சொல்லப்படுகிறது அதாவது பிராம்ணால் காலையிலேயும் மாலையிலேயும் செய்யக்கூடிய இறை வழிபாடு காயத்திரி ஜபம்னு சொல்லுவாங்க அந்ததுக்கு சந்தியாவந்தனம்னு சொல்லப்படுகிறது அதாவது எதனை செய்வதனால் புண்ணியம் இல்லையோ செய்யாததனால் பாவம் உண்டாகிறதோ எது எப்போதும் விதிக்கப்பட்டுள்ளதோ அது நித்திய கர்மமாம் எது செய்வதனால புண்ணியம் இல்லை செய்யாததுனால நமக்கு பாவம் இருக்கிறது அது எப்போதும் விதிக்கப்பட்டிருக்கிறது அது நித்திய கர்மம் அது என்னன்னு கேட்டால் காலை கடன் மாலைக்கடன் முதல் என மாலைக்கடன் இறைவழிபாடு குரு வழிபாடு முதல் எண்ணவாம் இதுவும் வர்ண ஆச்சிரமத்திற்கு ஏற்றாற் போல இருக்கின்றது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் இதுவும் வர்ண ஆச்சிரமத்துக்கும் ஏற்றாற்போல இருக்கின்றது இது நித்திய கர்மம் இப்போ சந்தியாவந்தானா எல்லாரும் செய்ய முடியாது பிராமணால் மட்டும்தான் செய்ய முடியாது மற்ற ஜாதியினர் மற்ற கர்மம் நித்திய கர்மம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி விரிவாக பார்க்கலாம் அதனால் செய்யறதுனால புண்ணியம் கிடையாது செய்யாட்டி பாவம் அதுக்கு நித்திய கருமம்னு பேர் காலைக்கடன் மாலைக்கடன் இறை வழிபாடு குறு வழிபாடு முதல முதலியனவாம் இது வர்ண ஆச்சிரமத்துக்கு ஏற்றாற் போல இருக்கின்றது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் நைமித்திய கருமம்னு ரெண்டாவது எந்த கருமத்தை செய்யாததனால் பாவம் உண்டாகுமோ செய்தால் புண்ணியம் இல்லையோ அது எப்போது செய்யாமல் ஒரு விசேஷ காலத்தில் செய்யப்படுகின்றதோ அதுக்கு நைமித்திய கர்மம் என்று சொல்லப்படும் நித்திய கர்மங்கிறது செய்யலை செஞ்சால் புண்ணியம் இல்லை ஆனால் பாவம் உண்டாகும் ஆனால் எப்பயும் செய்யணும் நைமித்திய கர்மம் செய்யலைன்னா அதே மாதிரி செய்யலைன்னா பாவம் செஞ்சால் புண்ணியம் இல்லை ஆனால் இது எப்போதும் கிடையாது விசேஷ காலத்தில் செய்யப்படுகிறதுனால அதுக்கு நைமித்திய கர்மம்னு பேர் இப்போ நோய் நீங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் நம்ம மருந்து இதுகள்லாம் சாப்பிட்றோம் பரிகாரம் செய்கிறோம் கிரகண காலத்தில் செய்யக்கூடிய கர்மம் அமாவாசை விரத காலம் தீபாவளி குலதெய்வ வழிபாடு பிறப்பு இறப்பு திருமணம் இவை போன்ற காலங்களில் செய்யக்கூடிய கர்மம் நைமித்திய கர்மம் வியாதி இருந்தால் மருந்து சாப்பிடணும் பரிகாரம் செய்யணும் அந்த நேரத்தில் பரிகாரம் ஒரு விசேஷம் எப்போயாவது இருக்க செய்கிறோம் கிரகண காலத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது அம்மாவாசை வரத அனுஷ்டானம் பண்ணக்கூடிய காலங்கள் தீபாவளி குலதெய்வ வழிபாடு பிறப்பு இறப்பு திருமணம் இவை போன்ற காலங்களில் செய்யக்கூடிய கர்மம் நைமித்திய கர்மம் காமிய கர்மம் அதுக்கடுத்து மூன்றாவது காமிய கர்மம் காமிய கர்மம்னா பலனை அடையும் பொருட்டு விதிக்கப்பட்ட கர்மம் காமிய கர்மம் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கர்மம் காமிய கர்மம் இப்போ ஒருத்தர் மலையை விரும்புகிறார் அதற்கு செய்யக்கூடிய காரீயாகமும் காரீரியாகம் செஞ்சால் மழை வருங்கிறது சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம செய்கிறோம்னு செய்து மழை வருதுன்னா அதுக்கு பேர் அதுக்கு காரீரியாகம்னு பேர் சொர்க்கத்தை விரும்புகின்றவன் செய்யக்கூடிய அக்னி ஹோத்திரம் சோமயாகம் முதலியானவை காமிய கர்மம் என்று சொல்லப்படும் இதெல்லாம் காமிய கர்மம் என்று சொல்லப்படும் பல இதுக்கு சொற்கத்தை வேண்டி யாகம் பண்ணுறது அக்னி ஹோத்திரம் சோமயாகம் முதல் யாகங்கள்லாம் வளர்க்கறது இதுக்கு காமிய கர்மம்னு பேர் என்னென்ன பார்த்தோம் நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் காமிய கர்மம் மூன்றையும் பார்த்தோம் அடுத்து பிராய கர்மம் பாவ நாசத்தின் செய்யக்கூடிய கர்மம் பிராய கர்மம் பாவம்லாம் செஞ்சுருக்கோம்னு வச்சுக்கிடுவோம் அதனால அதுக்காக ஒரு ஒரு கர்மம்லாம் பண்ணுறோம் அதுக்கு பிராய கர்மம்னு பேர் உலகத்தில் வந்து இப்போ இதே ஓடிக்கிட்டு இருக்குது பிராயசித்தகர்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிராய சித்தமும் சாதாரண அசாதாரண பிராய சித்தம் சாதாரண பிராய சித்தம்னு ரெண்டும் இருக்கு அசாதாரண பிராய சித்தம் சாதாரண பிராய சித்தம்னு ரெண்டும் இருக்கு அசாதாரண பிராய சித்தம்னா என்னன்னு கேட்டா தெரிந்து அறிந்து செய்த பாவத்தை போக்கு கூடிய கர்மம் அசாதாரண பிராயசித்தம் எனப்படும் எப்படி தெரிந்து அறிந்து செய்த பாவத்தினால் பாவத்தை போக்கக்கூடிய கர்மம் அசாதாரண பிராயச்சித்தம் தெரிஞ்சே செஞ்சுட்டேன் பாவத்தை அறிஞ்சு செய்தது அதுக்கு அசாதாரண பிராயசத்தம் அதுக்கு செய்யக்கூடிய பிராயசத்தம் அசாதாரண பிராயசித்தம் அசாதாரண பிராயசித்தம் எந்த பாவத்தை போக்க செய்யப்படுகிறதோ அந்த பாவத்தை மட்டும்தான் அந்த பிராயசத்தம் போக்கும் மற்ற பாவங்களை போக்காது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உதாரணமாக சன்னியாசி பொருளை சேர்த்து வைக்கிறது பாவம் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு சன்னியாசி பொருளை சேர்த்து வைப்பது பாவம் அதுக்கு அசாதாரண பிராயசித்தம் பொருளை விட்டு விடுதல் மூன்று நாள் உபவாசம் இருக்க வேண்டும் இதனை பிராய பணம் இந்த பிராய பணம் சேர்த்து வைத்ததுனால் உண்டான பாவம் மட்டும் நீங்கும் இந்த பிராய பாவம் சேர்த்து வச்சது சன்னியாசி பாவம் சேர்த்து வைத்ததுனால உண்டான பாவம் நீங்கள் சரி இதுக்கு அடுத்து சாதாரண பிராய சித்தம்னு ஒன்று இருக்குது அதாவது அசாதாரண பிராய சித்தங்கிறது தெரிந்து அருந்தி செய்தது சாதாரண பிராயசத்தங்கிறது முன் செய்த முன் ஜென்மங்களை செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் அறியாமல் செய்த பாவங்களும் சாதாரண பிராய சித்தம் என்று சொல்லப்படும் முன் ஜென்மங்களில் என்னென்ன செஞ்சுருக்கோம்னு தெரியாது அந்த பாவத்துக்கும் இந்த ஜென்மத்தில் செய்ய செய்த பாவங்களுக்கும் சாதாரண பிராய சொல்லப்படுகிறது இந்த பாவத்தை போக்குவதற்கு சாந்திராயன விரதம் முதலிய கர்மங்கள் உள்ளன சாதாரண பிராயச்சித்தத்தை போக்கணும்னா சாஸ்திரத்தில் சாந்திராயண விரதம்னு சொல்லப்படுகிறது அது கடைபிடித்தோம்னா அந்த சாதாரண பிராயச்சித்தத்தினால் இப்போ மற்ற எல்லாம் முன்ஜெய்த முன் ஜென்மங்களில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மங்களில் அறியாமல் செய்த பாவங்கள்லாம் போகும்னு சொல்லப்பட்டிருக்கு சாந்தராயண விரதம்னா என்னான்னு பார்க்கலாம் சாந்திராயன விரதம்னா பகலில் மூன்று காலத்துலேயும் ஸ்நானம் பண்ணி குளிச்சு பௌர்ணமியில் உப்பு இல்லாமல் பதினஞ்சு கவலம் அண்ணன் சாப்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு உப்பு இல்லாமல் பதினஞ்சு கவலம் கவலம்னால் ஒரு கை நிறையா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கவலம்னு பேர் பதினஞ்சு கவலம் அன்னத்தை சாப்பிட்டு மறுநாளான கிருஷ் கிருஷ்ணபட்சம் பிரதம முதல் அந்த பதினைந்து கவலத்தில் ஒவ்வொரு கவலமாக குறைத்து குறைத்து வந்து அமாவாசை அன்று சுத்த உபவாசம் இருக்கிறதுக்கு உபவாசம் இருந்து மறுநாள் தொடங்கி ஒவ்வொரு கவலமாக வளர்த்து கொண்டே வந்து மறுபடி பௌர்ணமியில் பதினைந்து கவலம் சாப்பிட்றதுக்கு சாந்திராயண விரதம்னு பேர் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பதினைஞ்சு கவலம் உப்புள்ளாமல் சாப்பிட்றோம் அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா பதினாலு பதிமூணு இப்படியே குறைச்சிட்டு வந்து அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருக்கிறோம் அதாவது உண்ணாவிரதம் இருக்கிறோம் அதுக்கடுத்து ஒவ்வொரு கவலமாக கூட்டிட்டு வந்து பௌர்ணிமி அன்னைக்கு திரும்பவும் பதினஞ்சு கவலம் சாப்பிட்றோம் இதுக்கு இவ்வாறு செய்கிறது பிபிலிகா சாந்திராயண விரதம் என்று சொல்லப்படும் பிபிலிகா சாந்திராயண விரதம் என்று சொல்லப்படும் இது சாதாரண பிராயசம் என்று சொல்லப்படும் இது ஜன்மாந்தரம் செய்த பாவங்களை போக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்ல பட்டு இருக்கிறது ஜென்மங்கள் செய்த பாவத்தெல்லாம் போக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுனேயே அம்மாவாசையில் உபவாசம் இருந்து மறுநாள் முதல் ஒவ்வொரு கவலமாக அன்னம் புசித்து பௌர்ணிமி என்று ப பதினைஞ்சு புசித்து மறுநாள் முதல் ஒவ்வொரு கவலமாக குறைத்து அமாவாசையுடன் நிறைவு செய்வதும் உண்டு அமாவாசைக்கு உபவவாசம் இருந்து ஒவ்வொரு கோலமாக கூடுதலாக சாப்பிட்டு வந்து பகர்ணிமே அன்னைக்கு பதினஞ்சு கோலம் சாப்பிட்டு திரும்ப அமாவாசை வரைக்கும் ஒவ்வொரு கவலமாக குறைத்து திருப்பி உபவாசம் இருக்கிறதுக்கு இதுக்கும் சாந்தநாயக விரதம் பேர் இப்படி நம்ம இதை கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு ஜன்மாந்தர செய்த பாவங்கள்லாம் போகும் அதாவது சாதாரண பிராயசித்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கடுத்து இதுவரை நம்ம நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் காமிய கர்மம் பிராயசித்த கர்மங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்தபடியாக நிசித கர்மம் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் மனிதன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நிசித கர்மம் எனப்படும் எது சொல்ல செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நிசித கர்மம் என்று சொல்லப்படும் அதாவது விளக்கப்பட்ட கர்மம் என்று சொல்லப்படும் பொதுவாக கல் காமம் பொய் கொலை களவு இவை போன்ற பஞ்சமகா பாதகங்கள் பேராசை கொள்வது பெரியோர்களை அவமதிப்பது இரஜோ குணங்களை உடைய காம குரோதாதிகளினால் செய்யக்கூடிய கர்மம் நிசித கர்மம் எனப்படும் அதாவது கல் காமம் பொய் கொலை களவு போன்ற பஞ்ச மகா பாதகங்கள் பேராசை கொள்வது பெரியோர்களை அவமதிப்பது இரஜோகுணங்களை காமக் காம குரோதாதிகளால் செய்யக்கூடிய கர்மங்கள் இசித கர்மங்கள் என்று சொல்லப்படுகின்றன இதுவரைக்கும் பார்த்த இதுக்கடுத்து சுருக்கமா புண்ணிய கருமத்தினால் இன்பமும் சொர்க்கமும் பாவகர்மத்தினால் துன்பமும் நரகமும் இரண்டும் கலந்திருப்பதனால் இன்பமும் துன்பமும் வந்து சேரும் புண்ணியகர்மம் தங்க விலங்கு போலவும் பாவகர்மம் இரும்பு இரும்பு விலங்கு போலவும் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் புண்ணியகர்மம் தங்க விலங்கு பாவகர்மம் இரும்பு விலங்கு போலவும் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டுமே எப்படி கையை காலையை அசையவிடாமல் தடுக்கின்றதோ அதே போல புண்ணிய பாவம் இரண்டும் ஜீவர்களை பந்தப்படுத்துகின்றது புண்ணியம்னாலும் பாவம்னாலும் பந்தப்படுத்துகின்றது அதாவது கட்டுப்படுத்துகிறது அதனால் நமக்கு பிறவி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது பிறவி எடுத்தாலே துன்பமே என்று நம்ம முன்பே விசாரித்தோம் இதுவரைக்கும் நம்ம மனதனால் வாக்குனால் செய்ய செய்யக்கூடிய மூன்று கர்மங்களையும் நம்ம பார்த்தோம் இப்போ விகித கர்மம் நிசித கர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு விகித கர்மத்தில் நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் காமிய கர்மம் பிராயசித்த கர்மம் அப்படின்னு நான்கு கர்மங்கள் நிசித கர்மம் இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதுக்கடுத்து இந்த பிராயசித்த கர்மத்தை கொஞ்சம் விரிவாகவும் நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்த வகுப்பில் இந்த கர்மத்தினுடைய தொடர்ச்சி கொஞ்சம் இருக்கின்றன அதை அடுத்த வகுப்பில் நம்ம விசாரிப்போம் தந்திதாயாவானும் சர்கதியும் காவானும் அந்த விழா இன்ப நமக்கு இவானும் சரணாகுவானும் அருள்